சீரராஜெல்வம்போல் சீர்கவி என் ஆசான் வீரராக இருக்கப்புகள் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியார் வெளி செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர் உபன்யாசத்தன் உபயதாரர்களான வைஷால் விதி திருமதி கே லட்சுமிபாய் அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பண்ணிவானே வணக்கம் எழுபத்தைந்து ஸ்லோகங்கள் முடித்துவிட்டோம் இன்று நாம் பார்க்க இருப்பது எழுபத்தி ஆறாவது ஸ்லோகம் கஸ்த்ராதா தாரகாணாம் பததி தனுர் அவிசாய பிந்துர் எதே இந்து வித்ராணா திரிக் மராரேர் உரசி முரரி போஹோ கௌஸ்துபோகோ நோர்கபஸ்திஹி வஹ்னேகே சாப்பிதிர் உதயகதே யத்ர தன் மண்டலம் ஓ திவி புவி மர்த்தந்தியம் புனிதாத் திவிசீவ் முகாம் சி இதுல சூரிய ஒளியினுடைய பெருமையை சொல்கிறார் உலகத்தில் வெளிச்சம்னு எத்தனையோ பொருள்கள் நமக்கு கொடுக்குது ஒரு சாதாரண மெழுகுதிரி எரிகிற அடுப்பு இந்த மின் விளக்குகள் நட்சத்திரங்கள் சந்திரன் அக்னி இது எல்லாமே நமக்கு வெளிச்சம் கொடுக்குது ஆனால் சூரியன் வந்து எப்போ உதயகிரியிலே தோன்றிவிடுகிறானோ அப்போது எல்லா வெளிச்சமும் மழுங்கி விடுகின்றன இந்த வெளிச்சத்துக்கு இணையாக எந்த வெளிச்சமும் நிற்க முடிவதில்லை அவ்வளவு ஜோதி பிரகாசமான அந்த சூரியன் உங்களை காக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கிறார் இதில் வந்து தெரியாத கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சூரிய பிரகாசத்தினுடைய மேன்மையை நாம் உணர்கிற போது அவனைப் போல நாமும் பிரகாசமாக வாழ முடியும் அவன் அருள் இருந்தால் அப்படிங்கிற ஒரு உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக தான் இதில் அப்படி சொல்கிறார் கஸ்திரா இந்த முதல் வரியில என்ன வருதுன்னா சூரியன் உதித்த பிறகு இந்த நட்சத்திரங்களை காப்பாற்றுவது சூரியன் போய் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் அடிச்சு கொள்றாரா என்ன அது இல்லை ஏற்கனவே சூரியன் வராத வரைக்கும் நட்சத்திரங்களும் சந்திரனும் வெளிச்சம் கொடுத்து கொண்டு பார்ப்பவருடைய கவனத்தை ஈர்த்து கொண்டு பெருமையோடு நின்று கொண்டு இருந்தன ஆனால் சூரியன் வந்த உடனே அந்த வெளிச்சமெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு காணாம போயிடுச்சு இப்போ கவிஞர் கற்பனையாக சொல்கிறார் இந்த சந்திரனுக்கோ அல்லது வந்து நட்சத்திரங்களுக்கோ யாராவது ஒளி கொடுத்து காப்பாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்களா சூரியன் வந்துவிட்டால் இல்லை நட்சத்திரங்களை காப்பாற்றுறதுக்கும் ஆள் இல்லை சந்திரனை காப்பாற்றுறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இந்த கஸ்திராத்தா அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தை சேர்ந்தது கஹ ஒரு வார்த்தை த்ராத்தா ஒரு வார்த்தை த்ராத்தானா சேவியர் புரொடக்டர் காப்பாளன் காக்கிறவன் கஹனா யார் யார் காப்பான் காப்பதற்கு யார் இருக்கிறார் வால்மீகி ராமாயணத்தில் சீதாபுராட்டி ராவணனை பார்த்து இதான் மிரட்டுறான் சொல்லி மிரட்டுற என்னென்ன நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வரங்கள் உன்னை காக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு வரம் கொடுத்த தெய்வங்கள் உன்னை காப்பார்கள் என்று ஆனால் ராமபாணத்தினுடைய மகிமை உனக்கு தெரியாது உனக்கு வரம் கொடுத்த பிரம்மாவிடம் போய் அடைக்கலம் புகுந்து அந்த பிரம்மலோகத்துக்குள்ளே ஒளிந்துகொள் அப்பொழுதும் இந்த ராமபானம் உன்னை வந்து விரட்டி வந்து அடிக்கும் சிவலோகத்துக்குள்ளே போய் ஒளிந்துகொள் அங்கும் இந்த ராமபானம் துரத்தும் அனைவர் உயிர்களையும் பறிக்கும் யமதர்ம ராஜாவுனுடைய அந்த யமப்பட்டணத்துக்குள்ளே போய் ஒளிந்துகொள் அங்கேயும் இந்த ராமபணம் துரத்தும் உன்னை காப்பார் யார் கஹ உன்னை காக்கிறவன் யார் அப்படின்ன அதாவது ஒரு ஆபத்து காலம்னு ஒருத்தருக்கு வரும்போது இந்த சொற்றடரை சொல்லுவார்கள் கிராத்தா என்னை காப்பாத்துறது யாரு அல்லது அவனை காப்பாற்றுறது யார் நெருக்கடியான நிலைமையில இருக்கிறான் இந்த காளையார் கோவில் படுகோவலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாலியன் வாலாபாகு படுகொலைக்கு கொஞ்சமும் குறையாத ஒரு படுகொலை காளையார் கோயிலில் நடந்தது சிவகங்கை சிவகங்கையினுடைய மன்னர் காளையார் கோவில்னால் காளைய மாடுனால் ரிஷபம் காளையாறுனால் ரிஷபத்தை வாகனமாக கொண்ட சிவபெருமான் அவருக்கு கட்டப்பட்ட கோவில் சிவன் கோயில் அதை பெரிய மருத்து கட்டியிருந்தான் காளீஸ்வர் கோயில்னு சொல்லி இந்த காளையார் கோயிலில் இந்த சிவகங்கை மன்னர் முத்து படுகநாத தேவரும் அவருடைய இளையராணியும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் கும்பகும்புன்னு உள்ளே புகுந்து வெட்டி விட்டான் அந்த ராஜாவையும் வெட்டினான் அந்த இளையராணியையும் வெட்டினான் அவர் தடுக்க வந்த ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்களையும் கொன்று குவித்தார்கள் கோவிலில் சன்னதியில் கொன்றார்கள் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு ஆனால் ஜாலியன் வாலாபாக் கொடுக்கப்பட்ட அளவு விளம்பரம் இந்த கொலைக்கு கொடுக்கப்படவில்லை பல பேருக்கு தெரியவும் தெரியாது ஆனால் இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி ஒழுங்காக படிச்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும் அப்போ இதை கேள்விப்பட்ட இந்த முத்துவடகுநாதத்தேவருடைய மூத்த மனைவி பட்டமகிஷி வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் நல்லவேளை அன்னைக்கு கோயிலுக்கு வரல நான் எப்படியாவது இதுக்கு பழிக்கு பழி வாங்கியே தீருவேன் என்று சொல்லி ஹைதர் அலியோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு பெரிய மருது சின்ன மருது இருவரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு எட்டு ஆண்டுகள் போராடி அந்த சிவகங்கையை மீட்டார் ஆனா அதுக்கு அவங்க கொடுக்க வேண்டி இருந்த விலை பயங்கரம் என்னன்னா கும்பினியாருடைய படை மிகுந்த பலமுள்ளதா இருந்தது இதுல வர்ற மாதிரி கஸ்தராத்தாதான் அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை சின்ன மருந்து பெரிய மருது ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சின்ன மருது தேடி கண்டுபிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் பெரிய மருதுவாக கண்டுபிடிக்க முடியல நம்ம விலைக்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு தொந்தர இந்த காளையார் கோயில் கோபுரம் இருக்க நூத்தி அடி வைரம் அந்த கோபுரத்து மேலே ஏறினு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி கோயில் கோபுரம் தெரியும் அந்த கோபுரத்தை கட்டினது இவன் தான் பெரிய மருது தான் இந்த பெரிய மருந்து உடனடியாக வந்து சரணடையவில்லை என்றால் இந்த கோபுரத்தை இடித்து விடுவேன் அந்த வெள்ளக்கார கலெக்டர் உத்தரவு போட்டோம் உடனே சிவனுக்கு ஒரு துரோகம் நடப்பதற்கு முன்பு நாம் உயிரை கொடுப்போம் என்று சொல்லி அவன் வந்து சரணடைஞ்சிட்டான் என்ன சொன்னால் என்னை தூக்கில் போடுறதுனால் போடுங்க ஆனால் நீங்கள் சொன்ன வாக்கை நிறைவே இந்த கோயிலில் கை வைக்கக்கூடாது அடுத்தபடியாக இதுவரைக்கும் நான் யார் யாருக்கு என்னென்ன கிராமங்களில் தானம்னு கொடுத்துருக்குறனோ அந்த பட்டாவை நீங்கள் மாற்றக்கூடாது மூணாவது கண்டிஷன் நான் செத்த பிறகு என்னுடைய தலையை அந்த காளையார் கோவிலுக்கு எதிரே புதைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் உடனே அவனை தூக்கிலிட்டார்கள் இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா காளையார் கோவிலுக்கு எதிராக அவனுடைய தலை மட்டும் புதைக்கப்பட்டிருக்கிற சமாதி காணப்படுகிறது அப்போது ரொம்பவும் பயங்கரமான நிலைமை மக்களுக்கு மாபெரும் பீதி நம்ம காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையாங்கிற மாதிரி எல்லாம் பகவானை தான் நோக்கி கும்பிட்டுட்டு அது மாதிரி எங்கள் காப்பதற்கு இங்கே யாரும் இல்லை காப்போர் யார் அப்படின்னு கேக்குற சந்திரனுக்கு ஒளி கொடுத்து நட்சத்திரங்களுக்கு ஒளி கொடுத்து காப்போர் யார் கஸ்திராத்தா தாரகாணம் தாரகம் என்றால் நட்சத்திரம் தாரகை அப்படின்னு தமிழ் சொல்றோம் இல்லையா இந்த நட்சத்திரங்களுக்கு திராத்தா காக்குறவன் யார் யாரும் இல்லை ஏண்டான பதவி தனுர் அவசியாய பிந்துர்ந்து நட்சத்திரங்களை காப்பாற்றுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நட்சத்திரங்களுக்கெல்லாம் தலைவன் என்று சந்திரனை சொல்லுவார்கள் நட்சத்திரத்துக்கு பேரு உடுன்னு சொல்றது நட்சத்திரங்களுக்கு தலைவனாகிய சந்திரனுக்கு உடுபகா அப்படின்னு சொல்றது அந்த நட்சத்திரங்களுக்கு தலைவனாகிய சந்திரனே ஒளி இழந்து பனித்துளியானது சூரியனுடைய வெதிலில் பட்டு கரைந்து போவது போல ஒளி இழந்து மறைந்து விட்டான் சந்திரனே போன இந்த நட்சத்திரங்களை யார் காப்பாற்ற போகிறான்னு கேட்குற ஒரு பிரஜாபதி சந்திரனுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு அதி தேவதைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரான் இந்த நிலவு இந்த சந்திரன் கணவன் இந்த நட்சத்திரங்களெல்லாம் மனைவிகள் அப்படிங்கிற தாத்பரியம் வருது அப்படி கணவனாகிய சந்திரனே ஒளி இழந்து விட்ட பிறகு மனைவிகளாகிய நட்சத்திரங்களுக்கு ஒளி எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்குறாருங்க பத்தினா விழுகிறது எது விழுகிறதுனா தனுஹூ தனுகுனா இழைத்து தனுவுங்கிறதுக்கு உடம்புன்ற ஒரு அர்த்தம் உண்டு இழைத்து அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு இமேசியேட்டட் அதாவது சில பேர் ஜூரத்தில் விழுந்துட்டாங்கன்னா அவங்க உடம்பெல்லாம் வந்து ஒட்டி போயிடும் கண்ணத்து எலும்பெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஆகிடும் ஆண்டாள் வந்து பெருமாள் மேலே உள்ள பக்தியினாலே இழைத்து போனாலாமே அன்னாகாரம் இல்லாமல் நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழியிலே தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு தனக்கு உடம்பில் எந்த விதமான சத்தும் இல்லாதபடி மெரிந்து விட்டதாக பல பாசுரங்களில் பார்வார் தாய் நிலைமையில் இருந்து அதுக்கு தான் இமேஷியட் பாடி தனுன்னு சொல்கிறது வேறுபடியாக ஆண்டாளை பற்றி ஒரு சின்ன குறிப்பு ஆண்டாளுடைய சன்னதி எல்லா பெருமாள் கோவிலையும் பெரும்பாலும் இருக்கும் அதில் மதுரை கள்ளழகர் கோவிலில் மட்டும்தான் ஆண்டாள் உற்சவமூர்த்தி ஆண்டாள் உக்காந்த நிலமையில் பாக்கி எல்லா கோவில்கள்லேயும் ஆண்டாள் நின்ற நிலைமையில் தான் இருப்பேன் இதெல்லாம் சில வேரிட்டிஸ் அதாவது கோவில் ஸ்டடின்னு ஒரு ஸ்டடி இருக்குது கோவில்களை கூர்ந்து கவனிக்கிறவர்கள் சில வேரைட்டிஸாக நோட் பண்ணுறாங்க ஆண்டாள் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த ஒரு கோயிலில் தான் இருக்கு வினாடி வீணான்னு ஒரு ஆன்மீக வினாடி வீணாக வச்சு அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கணும் டக்குனு இப்படி இழைத்து போய் தனு இழைத்து அவசியாய பிந்து அவசியாய அப்படின்னா பனின் அர்த்தம் காலங்காத்தால் பனி புஷ்பங்கள் மேலேயும் தாவரங்கள் மேலேயும் இலைகள் மேலேயும் இருக்கு இல்லையா அந்த பனிக்கு அவசியாயான்னு பேர் பிந்து என்றால் துளி அந்த பனியானது துளி துளியாக சொட்டி மலர்கள் மீதும் இலைகள் மீதும் இருக்கிற போது வெயில் பட்ட உடனே அந்த துளிகள் மறைந்து விடுகின்றன பனி துளி எப்படி ஆவியாகி மறைந்து போகுதோ அதுபோல இந்து இந்துன்னா சந்திரன் அர்த்தம் மதியினாலும் சந்திரன் சில பேர் இந்து மதியின்னு பேர் வச்சுக்குவாங்க அதாவது ரொம்ப அழகான முகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாவனையில் இந்து பேர் வச்சுக்கிறது ஆனால் சரித்திரத்திலே ரகு வம்சத்த ராஜாக்கள்ல ஒருத்திக்கு இந்துமதியின்னு பேர் ராஜாக்களுடைய மனைவிகளில் ஒருத்தரைக்கு இந்துமதியின்னு பேர் கணுகு என்றால் இடைத்து அவசியாய என்றால் பனி பிந்து என்றால் துளி யதா என்றால் லைக் எப்படி இந்த பனித்துளியானது கரைந்து விடுகிறதோ அதுபோல இந்து பத்தி பத்தினா விழுகிறது விழுகிறதுனா தரையில் விழலை ஒளி இழந்து விடுகிறது அப்படிங்கிறத விழுகிறேன் இப்போ கிரிக்கெட்டில் ரெண்டு டீம் மோதுது ஒரு கட்சி ஜெயிக்குது ஒரு கட்சி தோக்குதுன்னா தோத்த கட்சியை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க அது டவுன் ஆயிடுச்சு அது விழுந்துருச்சு அதை மண்ணை கவிறிச்சிப்பாங்க மண்ணை போன கிரிக்கெட் டீம்காரன் பூரா தரையில் பொறுத்துட்டு வாயால் மண்ணை அர்த்தம் தோல்வி அடைந்து விட்டான் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறது குஸ்தி பில்வான்கள் சாதாரணமாக குப்புறை விழுந்து வாய்ப்புள்ள மண்ணு போகிற மாதிரி விழுந்து தோல்வி அடைகிறார்கள் இல்லையா அதுக்குதான் வந்து மண்ணு கவரதுன்னு சொல்றது அதுபோல இங்கே சந்திரனானவன் சூரியனுடைய ஒளிக்கு முன்பே நிலைநிறுத்த மாட்டாமல் ஒளி விழுந்து போனான் அப்படிங்கிறத பதத்தின்னு சொல்றார் பதத்திங்கிறது சாதாரணமா விழுகிறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல தோல்வி அடைகிறதுன்னு அர்த்தம் வச்சுக்கலாம் கஸ்திராத்தா தாரகான நட்சத்திரங்களை காக்கிறவன் யார் பதவி தனுர் ரகசியாய பின்துர்யதா இந்து பனித்துளி மறைந்து போவது போலே சந்திரனே விழும்போது அப்படிங்கிறார் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் கூட பௌர்ணமி நிலவிலே நீங்கள் வந்து தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரோடுகளில் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் நல்ல கண்ணு உள்ளவங்க கடிதங்களை கூட படிச்சிருவாங்க அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் ஆனால் அந்த பௌர்ணமி நிலா கூட சூரியனுடைய வெளிச்சம் வந்த உடனே ஒளியிலிருந்து வெறும் வெண்தட்டாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இதில் இன்னொரு உண்மையும் உண்டு என்னென்ன சூரியனுடைய வெளிச்சத்தை பெற்ற சந்திரன் அதை ஒரு வகையாக ப்ராசஸ் பண்ணி குளிர்ச்சியான ஒளியாக மாற்றுகிறார் சூரியனுடைய ஒளி தான் சந்திரனில் பட்டு பிரதிபலிக்குது அது வந்து சூரியனுடைய ஒளி போல் உஷ்ணமாக இருக்கிறது இல்லை இப்போ ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியில் சூரியனுடைய வெயிலை நீங்கள் வந்து பிடிச்சி ஒருத்தர் மேலே அடித்தீங்கன்னா அந்த அடிக்கிற பிரதிபலிக்கப்பட்ட வெயில் கூட உஷ்ணமாக தான் இருக்கும் அது குளிர்ச்சியாக இருக்காது ஆனால் சூரியனுடைய ஒளி சந்திரனில் பட்டு அது பிரதிபலிக்கிற போது அது குளிர்ச்சியாக இருக்கிறது அது ஒரு ஆச்சரியமான ப்ராசஸ் ஏன்னா சந்திரனுடைய மேல் மண்டலத்தில் இரு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த தாத்துக்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கும்படி பகவான் பண்ணியிருக்கிறான் சூரியனுடைய வெயில் அதிகமாகப்பட்டால் செடிகள் கருகி போகும் இப்போ பாலைவனத்திலலாம் இந்த நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய தாவரங்களை பார்க்க முடியாது ஏன்னால் அந்த விஷ்ணு தாங்க முடியாது ஆனால் சந்திரனுடைய ஒளி எவ்வளவு படுதோ அவ்வளவுக்கு தாவரங்கள் செழிக்கும் அதனாலதான் அவனுக்கு ஔஷதீஷா அப்படின்னு பேர் சந்திரனுக்கு மூலிகைகளுக்கு அரசன் என்று ஒரு பெயர் உண்டு எல்லா மூலிகைகளும் மூலிகைச்சத்தை அதிகமாக அடைவதற்கு சந்திரன் தான் காரணமாக இருக்கிறான் என்று சொல்லுவார்கள் அப்போ ஆச்சரியமான ஒரு படைப்பு அது பகவானுடைய சிருஷ்டியிலே சூரியனுடைய ஒளி தன்மையடைவதற்கு சந்திரன் காரணமாக இருக்கிறான் எனவே குறைந்த ஒளி அந்த சந்திரன் வீழ்ந்து விடுகிறான் அப்படிங்கிற அடுத்தபடி பாருங்க வித்ராணா திருக் ஸ்மரேகே இதுல ஒரு கருத்து சொல்றார் ஸ்மரஹ அப்படின்னு சொன்ன மன்மதன் அர்த்தம் ஸ்மராரி அப்படின்னா மன்மதனுடைய விரோதின்னு அர்த்தம் மன்மதனுடைய விரோதி யாரு சிவபெருமான் சிவபெருமான் நெற்றி கண்ணாலே மன்மதனை எரித்தார் அதனால ஸ்மராரின்னு சிவபெருமானுக்கு பெயர் ஸ்மராரே அப்படின்னு ஆரம்பிருக்கும் அதாவது மன்மதனை எரித்த சிவனுடைய திற்கு அப்படின்னா லலாட்ட சச்சு நெற்றியில் இருக்கக்கூடிய மூன்றாவது கண் அதிலிருந்து புறப்படுகிற அக்னி அந்த வெளிச்சம் கூட இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை பார்க்கறபோது வித்ராணா அப்படிங்கிறது வித்ராணா அப்படின்னா காப்பாறு இல்லாமல் ஆகிவிட்டது ஒளி கொடுத்து பாதுகாப்பதற்குரிய பவர் இல்லாமல் ஆகி அதாவது சக்கரத்தாழ்வாருடைய வெளிச்சத்தை பார்த்துட்டு அந்த ஒளிக்கு முன்பு நிலைநிறுக்க மாட்டாமல் சகல அஸ்திரங்களும் ஒழுங்கி விடுகின்றன என்று நாம் சுதர்சன சதகத்தில் படிக்கிற மாதிரி சூரியனுடைய ஒளியை பார்க்குறபோது இந்த நெற்றிக்கண்ணனுடைய நெற்றி அக்னி கூட ஒளி மொழிங்கிவிட்டதோ என்று தோன்றுதான் அவ்வளோ பிரகாசமாக இருக்குதான் அந்த சூரியனுடைய பிரகாசம் இந்த வித் அப்படிங்கிற வார்த்தையானது விகத்த திராத்தா அப்படின்னு ரெண்டு சொல் சேர்ந்து உருவாகிறது நீங்கள் சான்ஸ்கிருட் டிக்ஷனரி உங்கள் வீட்டில் இருந்தால் அதை புரட்டி பார்த்தீங்கன்னா இந்த வித்ராணாங்கிற வார்த்தையே இருக்காதங்க ஏன்னால் இதை இரண்டு சொல் சேர்ந்து ஏற்பட்ட ஒரு புது புணர்ச்சி கவிஞன் உருவாக்குகிறான் விகத என்றால் இல்லாதன்னு அர்த்தம் த்ராத்தா என்றால் காக்கரவன் அர்த்தம் காக்கரவன் இல்லாமல் ஆகிவிட்டது நற்றிக் கண்ணனுடைய நெற்றி அக்னி கூட அப்படின்னா சந்திரன் எப்படி ஒளி இழந்து விட்டானோ அதுபோலே அவனுடைய இதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலாந்தில் வந்து டவுனிங் டோர் நம்பர் 10 அப்படின்னு சொல்லி நாட்டை ஆளுகிற ஜனாதிபதி பிரதமர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாளிகையாக அதை சொல்லுகிறார்கள் ஆனால் இந்தியாவினுடைய ராஷ்டிரபவன் இருக்க அதை பார்த்துட்டு உலகத்தினுடைய வேற எந்த அரண்மனையை பார்த்தாலும் சுபைக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி சொல்கிறார் இங்கிலாந்து ராஜாக்கள் சொல்கிறார்கள் இங்கிலாந்தினுடைய பிரதமர்கள் சொல்கிறார் ஏன்னா இந்த ராஷ்டிரபவன் கட்டுறதுக்கு பதினேழு ஆண்டுகள் ஆகின கட்டி முடிகிறதுக்கு மொத்தம் முந்நூற்றி நாற்பது அறைகள் இருக்கிறது ஐந்தாம் மன்னர் ஜார்ஜில் அந்த ஜார்ஜ் அமர்ந்து ஆட்சி புரிந்த ஒரு வெள்ளியால் ஆன ஒரு சிம்மாசனம் அதனுடைய எடை வந்து அறுநூற்றி நாற்பது கிலோ அது அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வகை ரோஜாக்கள் செடிகளாக அங்கே தோட்டத்தில் இருக்கின்றன அது எவ்வளவு கவர்ச்சியாக இருக்குன்னா இப்போ சமீபத்தில் மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த சில அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க இந்த ஜனாதிபதி வந்து இந்த ராஷ்டிரபவன் முழுக்க என்ன உருண்டு உருண்டாக வர்றாரு அவரை மிஞ்சி போனால் ஒரு ஹாலு ரெண்டு ரூமில் தான் இருக்க முடியும் அதனால் இந்த ராஷ்டிரபவனத்தை பார்வையாளர்களுக்கு திறந்து விடலாம் என்று ஒரு அறிக்கை விடுகிறார்கள் இப்போ தாஜ்மஹாலில் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்தியர்களாக இருந்தால் இருபது ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கணும் வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தால் எழுநூத்தொம்பது ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கணும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு தாஜ்மஹால் மூலமா இப்படியே அது மாதிரி இந்த ராஷ்டிர பவனத்தை பார்வையாளர்களுக்கு திறந்துவிட்டு உள்நாட்டுக்காரனுக்கு அட பதினஞ்சு ரூபா வையை வெளிநாட்டுக்காரனுக்கு ஐநூறு ரூபா வையின்னு வச்சா கூட ஒரு நாளைக்கு ஐநூ ஐயாயிரம் பேருக்கு குறையாத பார்வையாளர்கள் வருவார்கள் நல்ல ஃபண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக அதை பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா உலகத்துல நம்ம இந்திய நாட்டு ராஷ்டிரபவனுக்கு இணையான ஒரு அரண்மனையை எங்குமே பார்க்க முடியாது என்று உலகெங்கிலும் போய் பல அரண்மனைகளையும் பெரிய மாளிகைகளையும் பார்த்து வந்த நிபுணர்கள் திருப்பி வழங்கியிருக்கிறார் இப்போ இந்த கஸ்தராத்தாங்கிற மாதிரி இந்த ராஷ்டிரபவனத்துக்கு முன்னால் எந்த ஆளுநர் மாளிகையும் எந்த கவர்னர் பங்களாவும் எந்த ஜனாதிபதி பங்களாவும் நிற்க முடியாது நம்ம இந்தியர்கள்லேயே பல பேருக்கு இந்த விஷயம் தெரிகிறது இல்லை ஏன்னால் நமக்கு அங்கே இப்போ டெல்லி போகிற வாய்ப்பே அதிகமாக இருக்கிறதில்ல அப்படியே டெல்லி போய் ஒரு ஹோட்டலில் போய் காஃபி சாப்பிட்டோன்னா ஒரு காஃபி எண்பது ரூபான்னு பில் பண்ணிவிட்டேன் அங்கே இருந்து ஒருத்தர் போய் தெரியாத ஒரு ஹோட்டல் எந்த ஹோட்டலில் சரியாகவும் போய் ஒரே ஒரு காஃபி சாப்பிட்டாரோ பில்லு எண்பது ரூபா ஏன்ப்பா எட்டு ரூபாய்க்கு பக்கத்தில் ஏன்ப்பா சைபர் போட்டிருக்கேன்னு கேட்டாங்க எண்பதுக்கு சைபர் போட்டு தாங்க ஆகணும் அப்படின்னா நான் இருந்தவர் வந்து சொந்தக்காரங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு போகிறதுலேயே ஒரு முடிவு டெல்லி நமக்கு ரொம்ப தூரமாக இருக்குது டெல்லியில் இருக்கிற பல விஷயங்கள் நமக்கு தெரிகிறதில்ல அது மாதிரி இங்கே சூரியனானவன் எப்படி இருக்கிறான்னா உலகத்தில் உள்ள சகலவிதமான ஒளியும் சகலவிதமான அக்னியும் அது முன்னால் காப்பார் இன்றி ஒளி தருவார் இன்றி பாதுகாப்பாரின்றி மொழிங்கி விடுகின்றன அப்படின்னு சொல்லி வித்ராணா திர்க் வித்ராண பாதுகாப்பாளர் இன்றி அது மொழிங்கி விடுகிறதுன்னு அர்த்தம் திர்க் என்றால் நெற்றிக்கண் திறக்குன்னா சாதாரணமாக காட்சி பார்வைன்னு அர்த்தம் இந்த இடத்துல நெற்றிக்கண்ணுடைய அக்னியை குறைக்கும் ஸ்மராரேஹே ஸ்மராரி என்றால் சிவன் சிவனுடைய நெற்றிக் கண் அக்னியும் வித்ராணா மொழிங்கி சரி இவர் விஷ்ணுவை விட்டாரா சிவனை முதல்ல சொன்னார் அடுத்து விஷ்ணுவே வம்பு கிழ்கிறார் இவர் என்ன சொல்கிறார் உரசி முரடி போ ஹோ கௌஸ்துபோ நோட்கபஸ்திகி அப்படிங்கிற பெருமாள் மார்பில் இருக்கிற கௌஸ்துபமணியானது ரொம்ப பிரகாசம்னு சொல்லுவாங்க அந்த கௌஸ்துபமணியினுடைய பிரகாசமும் இந்த சூரிய நாராயணனுடைய ஒழிக்கு முன்னால் போச்சு அப்படிங்கிற பெருமாளுடைய மார்பிலே கௌஸ்துபம் என்ற ஒரு ஒரு ஜெயமணி இருக்கும் அந்த மணிக்கு அந்த ரத்தினத்துக்கு என்ன ஒரு குணம் அப்படின்னா அது யாருக்கு கழுத்தில் இருக்கோ அவங்களுக்கு தோல்வி கிடையாது வெற்றி தான் அந்த கௌஸ்துபமணியை அவர் அணிந்திருக்கிறார் பெருமாளை பற்றிய வர்ணனை வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பெரும்பாலும் இந்த கௌஸ்துபம் சொல்லப்படும் தமிழ் அதை எழுதுகிற போது கவுத்துவம் அப்படின்னு சில புலவர்கள் எழுதி பாட்டு எழுதியிருக்கிறாங்க இந்த கௌஸ்துவ மணியானது ரொம்ப ஜோதி பிரகாசம் நிறைந்ததான் அதை திருட பலர் முயன்று பல அரசர்கள் பல அசுரர்கள் தோற்றிருக்கிறார்கள் சொல்கிறார் உரசி உரசினா உரகான மார்பு உரசினா மார்பிலே யாருடைய மார்பிலேன்னா முரரிபோகோ முர ரிபு அந்த முரன் ஒரு அந்த அசுரனுடைய விரோதி அந்த அசுரனை கொன்றவன் பெருமாள் அதனால் பெருமாளுக்கு முரரிபு அப்படின்னு ஒரு பேர் உண்டு முரரிப்போகோ அப்படின்னா அந்த முரணின்ற அசுரனை கொன்றவனுடைய உரசி மார்பிலே என்ன இருக்குது அப்படின்னா கௌஸ்துபகா கௌதுபம் என்ற மணி இருக்கிறது அந்த கௌஸ்துபமணியை மட்டுமே வணங்கி வரம்பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த கௌஸ்துபம் மிக பிரகாசமானது ஆனால் ந உத்கபஸ்தி கபஸ்தினா ஒளி உத்கபஸ்தினா பிரகாசிக்கின்ற ஒளி ந உத்கபஸ்தினா அந்த ஒளி பிரகாசிக்கவில்லைன்னு அர்த்தம் பெருமாள் மார்பில் இருக்கிற கௌஸ்துபமணி கூட பிரகாசம் இழந்தது இந்த சூரியனாலே அப்படிங்கிற சூரியனுடைய பிரகாசம் அவ்வளவு இருக்கு இது எதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா சூரியனை ஒழுங்காக வழிபடுகிறவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது அவனை ஜெயிக்கிறவன் யாரும் இல்லை அவனை அறிவுபூர்வமாகவும் தோற்கடிக்க முடியாது உடல் ரீதியாகவும் முடியாது பதவி மோதல் வழக்கு வியாஜம் கடன் தொல்லை வாதம் எந்த பிரச்சனை வந்தாலும் சூரியன் அங்கே பிரகாசிப்பான் அதனால நீங்கள் மற்ற நாள்ல இல்லாட்டி கூட ஞாயிற்றுக்கிழமையே ஒரு நாள் இருக்கு இல்லையா நமக்கு வெள்ளக்காரன் விடுமுறைன்னு விட்டுட்டு போயிட்டான் அந்த ஞாயிறுன்னு அர்த்தம் என்ன சன் டே சன்னுனா சூரியன் சூரியனுக்கு வந்து ஏற்பட்ட நாள் ஞாயிறு அப்படின்னா சூரியன் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் அப்படிதான் நம்ம வந்து சிலப்பதிகார முதிரை சங்க நூல்களில் பார்க்கலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய நாள் இப்போ மற்ற நாளில் உங்களை சொன்னாதான் எங்கே சார் காலங்காதால எந்திரிச்ச உடனே போய் அறகுறையாக பல்லு விலக்கி அறகுறையாக குளித்து அறகுறையாக சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு தான் சரியாக சாய்ந்தரம் திரும்பி வந்தால் பொத்துன்னு கட்டில் விடுகிறதுக்கு அப்படின்றாங்க ஆனால் இந்த விஷயத்தில் இன்றைக்கி ஏமாற்ற முடியாது ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் விடுமுறை சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்று நீங்கள் சூரிய சகசிரநாமமோ சூரிய ஸ்தோத்திரமோ ஆதித்ய ஹதயமோ அல்லது இப்படி சூரிய சதகமோ படித்தீங்கன்னா பத்து மடங்கு பவர் ஜாஸ்தி அதனால் இதை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரியனை நினச்சி அட ஒரு விரதம் இருக்கிறது அல்லது வந்து அன்னைக்கு இந்த மந்திரம் சொல்கிறதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்கு அந்த சேஞ்ச் நல்லாவே தெரியும் எப்படி தெரியும்னு கேட்குறீங்கன்னா உங்களை எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் உங்கள்கிட்ட நேர் நின்று பேச மாட்டார்கள் உங்கள் பிரச்சனைகளை மறை பிரச்சனைகள் மறைவதை பார்ப்பீர்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வருவதை பார்ப்பீர்கள் உங்கள் உடம்புலேயே ஒரு சுறுசுறுப்பு வரும் நாக்கிலேயே ஒரு தெரிப்பு வரும் பேசும்போது சில பேர் கத்தப்படுத்த கதப்பட்டு தான் இந்த தண்ணி ஓரம் அடிச்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு இந்த வல்லினமும் வராது மெல்லினமும் வராது கத்தப்பதானு பேசுவான் அது மாதிரி சில பேர் நான்மலாக இருக்கிற போதே பேசுவான் காரணம் என்னென்னா பகவான் அவனுக்கு நாக்கில் அந்த சுறுசுறுப்பை கொடுக்கலை நாக்கில் வந்து சுறுசுறுப்பை உங்களுக்கு வேணும் சரஸ்வதி நாடி உயிர்த்தெட வேண்டுமானால் சூரிய பகவானுடைய அருள் வேணும் சூரியனுடைய தன் உஷ்ணத்தினாலே நாக்கின் நரம்புகளை முறுக்கேற்றி விடுகிறான் கணல் திரிக்கும் வசனங்கள் அப்படின்றாங்கல்ல அந்த வசனை எழுதுனவன் கூட நேரில் போய் பார்த்தீங்கன்னா இவன் அந்த வசனை எழுதுனா இடுப்பிடிச்சு போய் கிடக்கிறான் பொம்பளை மாதிரி நிற்கிறான் அப்படின்னு நினைப்பான் ஆனால் அது சினிமாவில் பேசி நடிக்கிறவன் பார்த்தீங்கன்னா தூள் கிளப்பியிருப்பான் காரணம் என்னென்னா இவனுக்கு இருக்கிற அந்த நாக்கு உச்சரிப்பு அவனுக்கு இல்லை இவனுக்கு எழுதத்தான் தெரியும் ஆனால் கணக்காக உச்சரிக்கிறதுக்கு அவனுக்கு தான் தெரியும் பேர் அவன் போயிடும் அந்த நாக்கின் சுறுசுறுப்பு எப்படி தான் வருது அப்படின்னா இந்த சூரியனுடைய அருளாலே பெறுகிறது நீங்கள் சூரியனை அப்படி வழிபட்டிங்கன்னா அந்த பிரகாசம் சொல்லிலே பொருளிலே புகழிலே கண் எல்லாம் உங்களுக்கு வருவங்க சரி அடுத்து பாருங்கள் வக்னேகே சாப்பக்னவே உதயகதே எத்திர தன் மண்டலம் வகா இப்ப அடுத்து அக்னி பகவான் எடுக்கிறேன் பெருமானுடைய கௌஸ்துபமணியும் அழிங்கி போச்சு சிவபெருமானுடைய நெற்றியில் இருக்கிற நெற்றிக் கண்ணுடைய அக்னியும் அழுங்கி போச்சு சந்திரன் இருக்கிற இடம் தெரியல நட்சத்திரங்கள் வானத்திலேயே காணப்படவில்லை அடுத்து என்னடானா அக்னி அக்னி பகவான யாரும் நேர்ல பார்க்க முடியாதான் அவனுடைய சரீரமே எப்படி இருக்குமா ஜுவாலை மயமா இருக்குன்னு சொல்கிறான் அக்னி பகவான் தன் கையை நெருப்புக்குள்ளே வச்சான்னா அவனுக்கு சுடாது ஏன்னா நெருப்பே அவனுடைய திருமேனி மீனுக்கு சளி பிடிக்குமா இப்போ நாமெல்லாம் வந்து ஜெர்கின் போட்டு கொப்பி வச்சு கொப்பி வச்சு என்னமோ வச்சு வர்றோம் இந்த மீன் சதா தண்ணியில் இருக்குதே என்றைக்காவது ஒரு மீன் வந்து எனக்கு விக்ஸ விக்ஸ் வாங்கி கொடு தலைவலி தேர்ட்டை வாங்கிக்கொடு எனக்கு தும்மல் வந்துருச்சு சளி பிடிக்குது ஈஸ்னஃபில்யா கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லுதா ஏன் அப்படின்னு சொன்னேன் தண்ணீர் என்பது மீன்களுக்கு ஜீக்கூடிய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது அதுக்கு மூச்சு முட்டாது தண்ணியில் இருக்கிற மீன் ஒரு நாளும் சாகாது நமக்கு தண்ண பயமாக இருக்குது அது மாதிரி அக்னி பகவானுக்கு அக்னிங்கிறது அவனுடைய திருமேனியாக இருக்கிறது அவன் உடம்பே அக்னி தான் அவன் வந்து நின்னான்னா ஒரு மைல் தூரத்துக்கு கண்ணெல்லாம் அவிஞ்சு போவான் அவ்வளோ பிரகாசமாக நிற்பான் ஆனால் அந்த அக்னி சூரியன் முன்னால் என்னடா ஆகிறான் அப்படின்னா சாப்பஹ்னை வங்குறாரு யாரோ ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிட்டாங்கங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நல்ல வெயில் அடிக்குதுன்னு வச்சுங்க எங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வெயில் வெயில் அடிக்குது அல்லது அடுத்து என்னைக்கு வெயில் அடிக்குதோ அன்னைக்கு ஞாபகமாக பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வெளியில் வந்து மேலே சன்ஷேடு இல்லாத பால்கனியாக இருக்கணும் இல்லை ரோட்டுக்கு வந்துடுங்க ஒரு தீக்குச்சியை கொளுத்தி பிடிங்க பன்னெண்டு மணி அது எரிதான் இல்லையானு உங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த அக்னியனுடைய வெளிச்சத்தை சூரியனுடைய வெளிச்சமானது மறைத்து விடுகிறது உத்துக்கு கையை மூடி பார்த்தீங்கன்னா ஆமாம் எரியுது அப்படின்னு தெரியும் அதை தான் இவர் சொல்கிறார் அபக்னவ அப்படின்னு சொன்னால் அப்பக்னவன கன்சீல்மெண்ட் மறைத்தல் திரைப்போடுதல்னு அர்த்தம் ச அபக்னவ சான்னு ஒரு வார்த்தை அபக்னவன்னு ஒரு வார்த்தை இவனு ஒரு வார்த்தை மூணு வார்த்தை சேர்ந்து சப்பக்னவே வப்படின்னு வந்திருக்கு அதாவது அக்னியை யாரோ திரைபோட்டு மறைத்து விட்டார்களோ என்று நினைக்கும்படியாக இருக்கிறது சூரியனுடைய வெளிச்சத்துக்கு முன்னாலே அக்னி வெளிவிடவே இல்லை அக்னியை பார்க்கவே முடியவில்லை அப்படிங்கிற வக்னி அப்படின்னா அக்னி வக்னேகேன இங்க வந்து வேற்றுமை உருவாகுது இந்த வன்னியர் அப்படிங்கிற ஜாதி வந்து நெருப்பிலிருந்து வந்ததுனாலே அவங்க வந்து வக்னி என்ற சொல்லிருந்து வன்னியர் என்ற சொல்லு வருகிறது அதனுடைய ரைட் ப்ரனன்சியேஷன் என்னன்னா வா இஹ் நீ யா ஹா வியா ஹா அப்படி வரணும் அந்த மாதிரி வன்னியிலிருந்து வந்ததுனாலே அவர்கள் வன்னியர் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த நெருப்பு எப்படி நான் இருக்குது அப்படின்னா யாரோ திரையிட்டு மறைத்தது போலே இருக்கிறது அப்படிங்கிறார் இந்த வடலூர் பக்கத்தில் ஒரு பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் சேத்தியா தோப்புன்னு ஒரு இடம் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த வன்னியரில் சேத்தியார்னு ஒரு இடம் இருக்குது அவங்க வீர மரபர்கள் யுத்தத்திலே சண்டை போட்டு உயிர் கொடுக்குறவர்கள் முன் வரிசையில் நிற்பார்கள் அதாவது பின்னால் வர்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார் அவர்களே சேத்தியாருன்னு சொல்கிறது அந்த சேத்தியார் இனம் வாழ்ந்த இடம் அது அதனால் அதுக்கு சேத்தியார் தோப்பு அப்படின்னு சொல்கிறது இதை சில பேர் மதுரை பக்கமெல்லாம் சேர்வாறு அப்படிமா சேத்தியார் அப்படிங்கிறத சேர்வாருன்னு மாற்றி சொல்லுவாங்க எல்லாம் சத்திரிய கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் அந்த சேத்தியார் தோப்புக்கு பக்கத்தில் வீரான ஏறி இருக்குது வீராணையேரிக்கு பக்கத்தில் தீப்பாஞ்சி அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அடுத்தாப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை மறக்காதீங்க அங்கே ஏரழிஞ்சில் மரம் இருக்கு அதாவது அழிஞ்சில் மரத்தில் ரெண்டு மரம் இறங்கு அழிஞ்சில் மரம் ஏரழிஞ்சில் மரம்னு ரெண்டு இருக்குது இந்த மரத்தினுடைய விதையானது வெடிச்சதுன்னா தரையில் விழுந்தால் அப்படியே அந்த மரத்து மேலே ஏறுவான் இந்த ஏரழிஞ்சில் மரத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு பொடியை தலையில் வச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு சளி காண போயிடும் இருமல் மேஜிக் மாதிரி நின்றுடும் இதை நான் நேரில் பார்த்துருக்குறேன் எப்படின்னா என் பையன் சின்ன குழந்தையாக இருந்தபோது அவனுக்கு இந்த மாதிரி இருமல் வந்தது அப்போ ஒரு பிரபலமான வைத்தியர் இருந்தார் கரங்கி பேட்டையில் அவர்கிட்ட இருமலை கேட்கறதுக்கு எங்களுக்கு செய்கல அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ எங்களுக்கு வலிக்குதோ நெஞ்சு இந்த இருமலை உடனடியாக நிப்பாடணும் இந்த கிளைக்கோடின்னு இந்த பெனட்ரில் இந்த காப்பு சிறப்பெல்லாம் ஒன்றும் கேட்கலை நுரையீரலில் ஒரு இண்டிடுக்கு இல்லாமல் சளி என்ன பண்ணுறது அப்படின்னு இதோ உங்க முன்னாலே நிப்பாத்திரேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வெள்ளையா தொண்ணூறு மாதிரி இருந்தது அதை உச்சியில் வச்சு ஒரு அமக்கு அமுங்கனா இருப்பாங்க கப்பு என்ன போச்சு சளி இருவல்லாம் பறந்து போச்சு என்ன ஏன் இது மந்திரகந்திரம் பண்ணீங்களா அப்படியே மந்திர தம்பி ஏரளி இஞ்சில் ரெண்டு மரம் இருக்குது இந்த ஏரலிஞ்சில் விதையும் இரங்கல் விதையும் மாறி மாறி பலன் தரும் ஒன்று வந்து சளி அதிகப்படுத்தும் ஒன்று சளியை குறைக்கும் யாருக்கு சளி அதிகப்படுத்தணும்னா சில பேர் உஷ்ணமாக உடம்பு ரொம்ப சூடாகி கண்ணெல்லாம் எரியுது மூக்கில் நெருப்பு போகிற மாதிரி இருக்குது காதுலேருந்து அணல் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வருவாங்க அவங்களுக்கு இதை வச்சா உடனே சீத்தளம் குளிர்ச்சி ஆகிடும் உடனே அவங்க ஜில் ஜில்னு ஆகிடுவாங்க இந்த மாதிரி கபம் அதிகமாக வந்துட்டாங்கன்னா இதை வைச்சோம்னா அதாகிடும் சொல்லி இதை நான் கண்ணால் பார்த்தேன் இப்படி தான் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் இந்த காலத்தில் நம்ம அலுவதியில் இன்ஜெக்ஷன் நம்ம பிரமாதமாக சொல்லிட்டுறோம் ஒரு ஊசி போட்டாருங்க டாக்டரு கால் மணி நேரத்தில் நின்று போச்சுன்னு எங்களுக்கு காமன் நேரம் கூட தேவையில்லை மேஜிக் வைத்தியே சொல்றது பல அற்புதங்கள் காமிச்சிருக்கேன் கூப்பிட்டு இப்ப என்ன செய்தி அப்படின்னா இந்த அந்த தீபாஞ்சம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த ஏரளிஞ்சல் மரம் அர்ச்சகரை கிழங்கு அவர் காட்டுவேன் இன்னைக்கு உலகத்துல அந்த மாதிரி ஸ்பெசிஃபன் ரொம்ப கம்மி விரல் விட்டு எண்ணிரலாம் இங்க திருபகீந்திரபுரத்துல ஒரு மரம் இருக்கிறதாக சொல்றாங்க அந்த மாதிரி ஒண்ணு ரெண்டுதான் இருக்கு அந்த ஸ்பீஷிஸ் அழியாம இந்த பொட்டானிக்ஸ் காப்பாத்தனும் ஆனா அவங்களுக்கு அந்த மரத்தினுடைய மகிமை தெரியல அந்த சித்தர்கள் அதை பற்றி பாடியிருக்கிற பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான குணம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வன்னியருங்கிறத பற்றி சொல்லும்போது இந்த சேத்தியார் கோப்பை பற்றி சொல்ல வேண்டி வந்தது அப்போ நான் உங்களுக்கு அதை சொன்னேன் அடுத்து சாப்ப வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணாத வரைக்கும் புற்கவசமோ மற்ற கவசங்களோ சாத்துக்கிறார்கள் இல்லையா அதெல்லாம் திரைதான் இப்போ சிம்மாச்சலமாக ஏதோ ஒரு நரசிங்க பெருமாள் கோவில்ல நரசிங்க பெருமாளுக்கு வருஷம் ஒரு தடவை தான் அந்த சந்தன காப்பை நீக்குவார்கள் அந்த நாள் தரிசனங்கிறது ரொம்ப ரேர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுக்கு வருஷம் ரெண்டு தடவை ஜேஷ்டாபிஷேகம் என்று சொல்லப்பட்ட முழு திருமஞ்சனம் நடக்கும் அந்த நாள் என்றைக்கு நீங்கள் அர்ச்சகரை கேட்டுங்க அன்னைக்கு நீங்கள் திருக்கண்ணபுரம் போய் அந்த பெருமாளை சேவிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான பலன் உண்டு அன்றைக்கி முழு திருமையினே தரிசனம் கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ரீமுஷ்ணம் திருப்பதி வானமாமலை இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் பகவான் வந்து அஷ்டாட்சரம் என்ற எட்டு எழுத்து இருக்குது இல்லையா இந்த எட்டு எழுத்தில் ஒவ்வொரு கோவிலில் ஒரு எழுத்து தான் இருக்குதான் ஒரு ஒரு அக்ஷரத்தினுடைய மகிமை தான் ஒரு ஒரு கோவிலில் இருக்குதான் ஆனால் இந்த திருக்கண்ணபுரம் சௌராஜபுரம்மாள் கோவிலில் அஷ்டாட்சரமும் இருக்குது அந்த எட்டு அக்ஷரத்துக்குரிய தேவதைகளும் அங்கே இருக்கிறார்கள் இந்த ஒரு கோவிலை சேவித்தா நான் சொன்ன மற்ற எட்டு கோவிலை சேவித்த பலன் ஒரே நாளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுது இவ்வளவுக்கும் திருக்கண்ணபுரம் அந்த காரைக்காலுக்கு பக்கம் தான் நினைக்கிறேன் சம் வேறு நேர் காரைக்கால் இல்லையா அதனால் இந்த ஊர்க்காரங்களாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க உத்லாவதக விமானம்னு சொல்லி அந்த கோவிலுக்கு ஒரு விமானம் அங்கே கண்ணுக்கு தெரியாமல் முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான ஆண்டு காலம் போய் திருக்கண்ணபுரம் சௌரராஜ பெருமானை சேவிக்கிறவர்களை அந்த முனிவர்கள் விமானத்தில் இருந்தபடி ஆசீர்வதிக்கிறார்கள் அப்படின்னு புராணம் சொல்லுது ஆமாம் ஆடல் பெற்ற சிலம் தான் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அதுக்கு சொல்ல வரேன் இந்த மாதிரி பகவான் வந்து திருமஞ்சன காலத்திலே முழு திருமேனியாக காட்சியளிப்பது அபூர்வமாக சில நாட்களில் தான் அதுவும் குறிப்பாக இந்த திருக்கண்ணபுரம் பெருமாளுக்கு அது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறேன் அப்போ தான் அந்த அப்பகனான திரை திரை நீக்கப்படுகிறதுன்னு இருக்கும் அந்த மாதிரி தரிசனம் ரொம்ப ரேராக இருக்கும் ஒரு தடவை நான் சின்ன பையனாக இருந்தபோது எங்கள் அப்பா என்னை காரைக்காலுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன் ஏதோ ஒரு விஷயமாக கூட்டு வந்துருந்தேன் அப்போ காரைக்கால் அம்மையார் கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அதை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் அப்போ ஆசைப்பட்டார் போயிருந்தோம் அப்போது அவர் வந்து நாங்கள் போனப்போ அந்த அர்ச்சகர் சார் நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணீங்களோ தெரியல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கோவில் இருக்கிற மரகதலிங்கத்தை வெளியே எடுத்து அபிஷேகம் பண்ணுவோம் அந்த நாள் இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி பார்த்து வந்திருக்கிறீங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் கழித்து வந்திருந்தீங்கன்னா அது க்ளோஸ் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி சிலர் நேர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சில சில கோவில்கள் சில சில இது விசேஷமா செய்யப்படுகிறது அப்படி இந்த திருக்கண்ணபுரம் பெருமாளுக்கு சொல்லுவார்கள் திரை நீக்கம் திரை இல்லாதபடி பெருமாளுடைய முழு திருமையை தரிசனம் சேரும் போது அப்பக்னபங்குற சொல்லும் இவ அப்படிங்குற சொல்லும் சேரும் ஏ ஒன் வரும் அப்பக்னவே அப்படிங்கிற மாதிரி தித்தியர் உதயகதையே திதினா ஒளி அதாவது சூரியனுடைய ஒளி மற்ற ஒளியெல்லாம் ஒழுங்க வைக்கிறதுங்கிறதுக்கு அந்த போட்டிருக்காரு இந்த திதிங்கிற சொல்ல அக்னியோட சேர்த்து அக்னியனுடைய ஒலியும் வச்சுக்கலாம் அல்லது சூரியனோட சேர்த்து சூரியனுடைய ஒளி அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா பின்னால மார்த்தண்டியம் அப்படிங்கிறார் சூரியனுடைய அப்படிங்கிற சூரியனுடைய எது அப்படின்னா இந்த ஒளின்னு வச்சுக்கலாம் தித்தியில் உதயகதே உதயகதே அப்படின்னு சொன்ன இதுல ஒரு சொல் தொக்கு நிக்கிது உதயகிரி கதே உதயகிரி அப்படின்னா சூரியன் ஒரு குறிப்பிட்ட மலை பின்னாலிருந்து உதிக்கிறான் அஸ்தகிரின்னு ஒரு கிரி இருக்குது அது அஸ்தமயமாகற சமயத்திலே அங்க மறைகிறான்னு புராண நம்பிக்கை இந்த உதயகிரிக்கு சூரியன் போகும்போது உதயகிரி கதே அதாவது முழு வேகத்திலே அவன் எழுந்திருக்கிறானா சூரியன் உதயகிரியிலிருந்து எழுந்திருக்கிற போது அவன் மட்டும் எந்திரிக்கலையா சைமல் பறவைகள் அனைத்தையும் எழுப்பி விடுகிறான் விலங்குகள் அனைத்தையும் எழுப்பி விடுகிறான் சுறுசுறுப்பான மனிதர்களையும் எழுப்பி விடுகிறாங்க சூரியனுடைய கதிர்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு இப்போ நீங்கள் எல்லாம் அலாரம் டைம் பீஸ் வச்சு தானே படுக்கிறீங்க எந்திரிக்கிறதுக்கு ஆனால் எந்த கோழி எந்த சேவலாவது அலாரம் டைம் பீஸ் வச்சுக்குதா அதுக்கு கரெக்டாக மூணு மணிக்கு கூவணும் அஞ்சு மணிக்கு கூகணும் ஆறு மணிக்கு கூவணும்னு எப்படி இன்டியூஷன் தோணுது அதுவும் இந்த குருவி காக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியா பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சிடும் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் சில மரங்கள்ல நிறைய காக்கா குருவி கூடு கட்டியிருக்கும் நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வராது ஃபோர் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா கிச்சி கிச்சி கிச்சி கிச்சி கிச்சி சத்தம் போடும் எல்லாம் எந்திரிச்சிடும் திருப்பாவை பாடாதது ஒன்று குறை எந்திரிச்சாதது குளிக்க கிளம்பிடும் அதை நினைச்சி நான் ரொம்ப பராமரிப்பட்ருக்கேன் பகவான் இந்த பறவைகளுக்கு என்ன ஒரு சென்ஸ் ஆஃப் டைம் கொடுத்துருக்கான் பார்த்தியா அப்படின்னு இதுக்கு காரணம் என்னடா அப்படின்னா அடுத்து வரப்போகிற அருணோதயமும் அதற்கு பிறகு வரப்போகிற சூரியோதயமும் அந்த மறைந்திருக்கிற கதிர்கள் என்ன பண்ணுதான் சகல பறவைகள் பிராணிகளுடைய உடம்புக்குள்ள புகுந்து வேலை செய்தான் அப்போ சூரியன் உதிக்கிற போது இவங்களால சும்மா இருக்க முடியாது உடனே இவங்களும் எந்திரிச்சிட்றாங்க அதான் சூரியனுடைய கதிர்களின் மகிமை அப்படின்றான் ஆனா எத்தனை சூரியன் உதிச்சாலும் நாங்க எந்திரிக்க மாட்டோமேன்னு ஒரு பிடிவாதமாக நம்ம படுத்திருக்கணும் பாருங்க அது வேற விஷயம் அதுக்கு காரணம் என்னன்னா சிலர் காலையில எழுந்திரிக்கிறது சில பேருக்கு ஒரு வரவுங்க எல்லாருக்கும் முடியாது சில பேர் ராத்திரி பத்து மணிக்கு மேலே நான் முழிச்சிருந்ததும் கிடையாது சூரிய உதயத்துக்கு பிறகு நான் படுத்திருந்ததும் கிடையாது கடந்த அறுபத்தஞ்சு வருஷமா இதுதான் என்னுடைய ரெக்கார்டு அப்படிம்பாங்க அவங்க ரொம்ப கம்மி தான் ஒரு அன்பர் வந்து ஜப்பானுக்கு போயிருந்தாரான் திரு எஸ் உமாபதிங்கிறவர் தினமரர் வாரமரில் எழுதியிருக்கிறார் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு நல்ல செய்தி சொல்றேன் பாருங்க நான் ஜப்பான் முழுக்க தேடி அலைந்தேன் ஒரு ஆளை கூட தொந்தி வச்ச ஆளு பார்க்க முடியல அப்படின்னு என்ன கருது இங்க எல்லாருக்குமே தொந்தி இருக்குதுங்க நமக்கு நான் உள்பட அங்க ஜப்பான்ல ஒருத்தனுக்கு கூட தொந்தி கிடையாது ஆச்சரியம் இவ்வளவுக்கும் அவன் தான் பள்ளி பாம்பு பூரா எல்லாம் பிடிச்சிட்டான் உழைப்பு சதா உழைப்பு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினான்கு மணி நேரம் பதினைஞ்சு மணி நேரம் என்று உழைக்கிறார்கள் அவங்க இருந்து ராத்திரில உழைக்கிறவன் பகல்ல உழைக்கிறவன் தூக்கத்துக்கு முத கொண்டாம ஷெடியூல் வச்சுக்கிறான் எட்டுல இருந்து பத்து வரைக்கும் தூக்கம் அப்புறம் உழைப்பு அப்படின்னு அந்த மாதிரி செய்கிறாங்க அவங்க நடக்கிறத பார்க்க ஜப்பான் பெண்கள் நடக்கிறத பார்த்துருக்கீங்களா ஹைஹில்ஸ் போட்டிருப்பாங்க ஒரு பாதத்துக்கும் மறு பாதத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்காது பக்கத்தில் பக்கத்தில் வச்சு நடப்பாங்க இந்த சித்தரும்பு போகும் பாருங்க அந்த மாதிரி கிச்சி கிச்சி கிச்சி போவாங்க அதனால பொம்பளைங்களில் கூட தொந்தி வச்சு போனே பார்க்க முடியலையே ஆம்பளைங்களில் தொந்தியே காணாம் அப்படிங்கிறாரு நீங்களாம் எந்த ஜிம்னாசியத்துக்கு போய் தொந்தியை குறைச்சிக்கிறீங்க அப்படின்னா தொந்தி வந்தா தானங்க குறைக்கிறதுக்கு எங்கெங்க தொந்தி வர விடுறது வி ஆர் வெரி டைட் பிஸி அப்படின்றான் இதற்கு நினச்சி பார்த்தேன் கொஞ்ச நேரம் ஆ இந்தியா தொந்தியாவாக இருக்கிறதே இதை இந்த மக்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு நான் நினச்சேன் நான் சுறுசுறுப்பை வந்து அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கம் குறிப்பாக பகல் தூக்கம் மத்தியான சாப்பாட்டுக்கு மேலே உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு பழமொழி வரை படுத்துறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து தொந்தி வைக்கிறாங்கிறான் இரவு தூக்கத்தை விட பகல் தூக்கத்தில் தொந்தி நிச்சயமாக வைக்கிறது ஆனால் காலை எழுந்திருக்க வேண்டும் என்று சூரியன் தன் கரங்களாலே தட்டி எழுப்புகிறான் அப்படின்னு இதுக்குடா வெயில் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு இந்த உஷ்ணம் பட்டாவது எந்திரிக்க மாட்டானா ஒரு பாட்டு பாரதிதாசன் எழுதியிருக்கிறேன் ஒரு குடிசையில் ஒருத்தன் தூங்கிக்கிட்டு இருக்கிறானா அந்த ஜன்னல் வழியாக அவன் சூரியனுடைய ஒளி வந்து அவன் மேலே படுதான் அந்த வெயில் தாங்காமல் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு கரகரா கொரகரா பேசுறானா அவனை உசுப்புறதுக்கு சூரியன் முயற்சி பண்ணுறான் அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அதாவது சோம்பேறித்தனத்தையும் மூதேவிக்கு பிடிச்ச ஒரு பழக்கத்தையும் கண்டிக்கிறதே அது மாதிரி இங்கே சூரியன் என்ன பண்றான் காலங்காத்தால் உதயகிரிக்கு எழுந்து போகிற போது அனைத்து உயிர்களையும் தட்டி இழப்பி விடுகிறான் எத்திர தன் மண்டலம் அந்த உதயகிரியில் இருக்கக்கூடிய அந்த சூரிய மண்டலமானது தன் மண்டலம்னா அந்த சூரிய மண்டலம்னு அர்த்தம் அந்த தத்து பிளஸ் மண்டலம் ரெண்டு சேரும் போது தன்னுன்னு இந்த அந்த மண்டலமானது உங்களை காக்கட்டுங்கிற அதாவது எப்பவுமே ஒரு பிரகாசம் ஒளி உள்ள ஒரு தெய்வங்களுடைய அருள் நமக்கு சீக்கிரமா பளிக்கும் ஏன்னா ஏற்கனவே அங்கே கதிர்கள் வந்துகிட்டு அதனாலதான் பெருமாளை கும்பிட்டு நன்மை அடையும் நினைக்கிறவங்க கூட நரசிம்மரை கும்பிடுங்கன்னு சொல்றது நரசிம்மருடைய உடம்புல இருந்து ஜுவாலாக்கினி எப்பவும் கிளம்பிக்கிட்டே இருக்கும் அது வந்து உங்க வறுமையை போக்கும் உங்களுடைய கடனை ஒழிக்கும் உங்கள் கவலையை தீக்கும் உடல் நோயை போக்கும் உடனடியாக போக்கும் சாந்த விஷ்ணுவை விட இந்த உக்ரவிஷ்ணு பிரச்சனைய சீக்கிரமா சால்வ் பண்ணுவோம் ஒரு நரசிம்ம பெருமாளை பத்தி ஒரு குறிப்பு வந்தவாசியிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்துல ஆவணியாபுரம்னு ஒரு ஊர் இதுக்கு வந்து ஆவணி நாராயணபுரம் என்றும் பெயர் உள்ளது இங்கே ஒரு நரசிம்மபுரம் ஆள் இருக்கார் இவர் ரொம்ப பழைய காலத்து நரசிம்மரம் அதாவது பிருகுமுனிவரும் தேவர்களும் எங்களுக்கு நீர் சாந்த ஸ்வரூபம் உள்ள லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி தர வேண்டும் என்று கேட்டாங்கண்ணா அப்ப அவர் சொன்னாராம் இந்த சிம்மாச்சல மலையிலே நீங்க வந்து வெப்பால மரங்களாக வழிவடுத்து தவம் செய்யுங்கள் உங்களுக்கு காட்சி தருகிறேன்னு அப்போ பதினோரு ஆண்டுகள் பிருகுமுனிவரும் தேவர்களும் தவம் செய்த போது இந்த இடத்துல ஒரு காட்சி கொடுத்தாரான் இப்படியே நீங்கள் மூர்த்தியாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்கண்ணா இந்த நரசிங்க பெருமாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஆனால் அதிகம் அவருடைய பேர் வெளியே வரலை அதனால் அந்த பக்கம் பக்கம் போக நேரிட்டால் வெந்தவாசியிலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் ஆவனியாபுரம் ஆவனியாபுரத்துக்கு பஸ்ஸே போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வந்தவாசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து டவுன் பஸ் போகுது அதுக்கு விசாரிச்சி போயிட்டு வாங்க அந்த நரசிங்க பெருமாள் மிகுந்த சக்தி வாய்ந்தவர் அவருடைய திருமேனியிலிருந்து கதிர்வீச்சு ரொம்ப உக்ரமாக இருக்கு அப்படின்னு பிரபலமாக பேசுகிறாங்க அதுபோல தன் மண்டலம் அந்த சூரிய மண்டலத்தினுடைய ஒளிக்கதிர்கள் உங்களுடைய பாவங்களை துன்பங்களை கஷ்டங்களை போக்கட்டும் அப்படிங்கிறார் தன் மண்டலம் வாகன உங்களுக்கு மார்த்தண்டியம் மார்த்தண்டியம்னா சூரியனுக்கு மார்த்தாண்டன்னு ஒரு பேர் இருக்கு மார்த்தண்டகா அப்படின்னு சொல்லுவாங்க மார்த்தண்டியம் என்றால் சூரியனுடைய சூரிய பகவானுடைய பேர் ஒவ்வொன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்தில் வச்சு வச்சு எழுதுறாரு அவரு இதுல மார்த்தண்டியம் சூரியனுடைய ஒளி அப்படின்னு சொல்றாரு பகவானுடைய எல்லா நாமாக்களையும் சொல்லணுங்கிற ஒரு லிஷர் இருக்கிறவங்க இதெல்லாம் படித்து ஒரு நூறு நாமாவது பரிசுக்குள் அடிக்க வச்சுக்கலாம் ஏன்னா சில சமயத்தில் ஒரே நாமாவை சொல்லி போர் அடிக்கும் ஒரு வெரைட்டி இருந்தால் மாதிரி தோணும் அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பல நாமாக்களை எழுதி வச்சுக்கணும் ஆனால் எல்லா நாமாக்களும் சேர்ந்த ஒரு காம்பேக்ட் நாமம் ராமநாமம் இருக்கவே இருக்குது அது அதுக்கு ஈர்ப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஒரு ஆராய்ச்சியில் பாருங்கள் இந்தியாவில் இந்த பட்டணங்களையும் ஊர்களையும் சர்வே எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா இந்தியாவில் மட்டும் ராம்நகருங்கிற பேரில் நூற்றி ஊர் இருக்கான் ராம் நகர் நான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் இந்த தேவகோட்டை பக்கம் ஒரு ராம்நகர்ன்னு இருக்கு அந்த ஒரு ராம்நகர் தான் எனக்கு தெரியும் ஏன்னா எங்கள் அம்மா பிறந்த ஊர் அது அதனால அந்த ஒரு தான் உலகத்திலேயே ராம்நகர்ன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் நூற்றி ஊர் இந்தியாவில் ராம்நகர்ங்கிற பேரில் இருக்குதான் ராமபுரம் அப்படிங்கிற பேரில் நூறு ஊர் இருக்குதான் இந்தியாவில் வேற எந்த சாமி பேரும் இவ்வளவு இல்லை அப்படின்றான் இப்போ கிருஷ்ணாபுரம் காலனின்னு இருக்கு அது கிருஷ்ண பேர் பெருமாள் பேர் தான் ஆனால் ராமநாமத்துக்கு இந்தியாவில் இருக்கிற அளவு மருமே வேற எந்த நாமத்துக்கும் இல்லை பெருமாள் நாமத்துக்கே இல்லை மத்தசாமிக்கும் இல்லை அப்படின்றாங்க அந்த ராமநாமம் அவ்வளவு புகழ் பெற்று இந்த ஊருக்கு என்னடா பேர் வைக்கலான்னா இப்போ கேட்டால் விஜய் நகரம்னு வைங்க இல்லது வைங்கங்கன்னு சொல்கிறான் இல்லை யாராவது ஒரு அரசியல் தலைவர் பேரை வைங்க நம்ம வந்து இது தற்காசன் எல்லாம்னு சொல்லி காலி பண்ணிடுவாங்க ஆபத்து வரும்போது அவர் காலில் விழுந்துடலாம் அந்த மாதிரி நோக்கத்தில் வைக்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் என்ன பேர் வைக்கலாங்கிற ஒரு சர்ச்சை வரும்போது எல்லாரும் ஒத்துக்கொண்ட பேர் என்னன்னா ராமனுடைய பேர் ராமநகர்ன்னு வையப்பா அப்படின்னா எல்லாரும் ஓகேன்ட்டான் அந்த மாதிரி நூத்தி அஞ்சு ஊர் இந்தியாவில் இருக்கலாம் பாருங்க மார்த்தண்டியம் புனிதாத்து புனிதாத்துனா உங்களை புனிதப்படுத்தட்டும் புனிதப்படுத்தட்டும்னா அந்த சூரிய மண்டலத்தினுடைய ஒளி நீங்க காலங்காத்தால போய் கரம் இரண்டையும் சிற வைத்து வணங்குகிற போது அந்த வெயில் உங்க மேல படுது இல்லையா அந்த வெயில் உங்க மேல பட்ட உடனே நீங்கள் தூய்மை அடைவீர்களாக அப்படிங்கிறார் ஆனா ஒண்ணுங்க நீங்க வந்து கோட்டு வாய் வடிய கண்ணில் பூல இருக்க மூக்கில் சளி ஒழுக போய் நிக்காதீங்க எந்திரிச்சு போய் மூஞ்சி கழுவி பல்லு வளைக்கி குளிச்சிட்டு சூரியனை நமஸ்காரம் பண்ணு குடுமான வரைக்கும் தெய்வ வழிபாடுகள் எல்லாமே குளிச்சுட்டு பண்ணணும் அதனால அந்த மாதிரி பண்ணும்போது அந்த சூரியனுடைய வெயில் உங்க மேல படுற போது அது உங்களை புனிதப்படுத்துகிறது படுத்துட்டோம்னு இவர் வாழ்த்துறாரு இவர் வாழ்த்தாட்டி கூட புனிதப்படுத்தும் ஏன்னா சூரியனுடைய கதிர்களுக்கு அப்படி ஒரு குணம் இருக்கிறதாக வேதம் சொல்லுது ரொம்ப அழுக்குப்படி போகிறத வந்து இப்போ சில ட்ரெயின் இருக்குது இங்கே அதில் ஏறினீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் பிரயாணம் பண்ணி டெல்லிக்கு போய் சேரும் அதில் வந்து எப்படி நீங்கள் ரெண்டு நாள் ட்ரெயினில் இருக்கிறாப்புல இருக்கும் அப்போ குளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா சில பேர் வந்து துணிஞ்சு பாத்ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கண்ணா இந்த ட்ரெயினில் குளிக்கிறதுக்கு பெரிய சல்லையாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம யாரும் இல்லையா யாரும் இல்லையான்னு பார்த்துருந்து போய் நம்ம உள்ள நுழைவு பெஞ்சு ட்ரெஸ்லாம் அடுத்த பிறகு டக்கு டக்கு டக்குன்னு கதவை தட்டுவாங்க யோ எவ்வளவு நிறைய உள்ள இருப்போம் முக்காமணி நேரமா கதவை சாத்திரி வெளியே வாயா அப்படின்னா இதுக்கு முன்னாள் இருந்தவன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாள் வெளியே வந்துட்டான் நான் போய் நுழைஞ்ச பிறகுதான் வந்து இவன் பட்டம் கொடுக்குறான் முக்கால் நேரமா உள்ள சமாளி ஆகிட்டான் இந்த மாதிரி ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால ரயிலில் குடும்பம் வரைக்கும் குளிக்கிறது இல்ல அழுக்க பொறுத்துக்கிட்டு போய் அக்கா வீட்டில் குளிச்சிடுவோம் சித்தப்பா வீட்டில குளிச்சிருவோம் இருந்துடுறது அப்படின்னா இப்ப இந்த மாதிரி பிரயாண காலங்களில் குளிக்க முடியாம இருக்கிற போது நீங்க குளிக்காம தீட்டோட இருக்கிற போது கூட அந்த சூரியனுடைய ஒளிப்படுறப்போ நீங்கள் புனிதப்படுகிறீர்கள் என்று சாஸ்திரங்களில் சூரியனுக்கு அந்த சூரியனுடைய வெயிலுக்கு அப்படி ஒரு குணம் இருக்கு ஆனால் ஒரு கண்டிஷனுங்க குளிக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு தான் இது எல்லாருக்கும் இல்லை ஆஹா சூரியன் வெயில் பட்டாலே போதுமா அப்படி நீ மாசக்கணக்கில் ஆரம்பிச்சிடாதீங்க இப்போ பிரான்ஸ்லலாம் மாசக்கணக்கிலாம் குளிக்காமல் இருக்கிறாங்களா அமெரிக்காவில் ரொம்பவே அமெரிக்காவில் இங்கே சகலை இருக்கிற பகுதியில் பனி பயங்கரமா ரொம்ப குளிரம் வேர்க்கிறதே கிடையாது அதனால நீங்கள் தலையோட குளிக்கிறீங்களா தலை நீக்கி குளிக்கிறீங்களான்னு கேட்டால் நாங்கள் குளிச்சா அந்த கேள்வி அப்படின்றாங்க ஏன்னா ஸ்வெட்டே வர்றது இல்லையே அப்படின்னு அவ்வளவு குளிர் குளிர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் என்ன செய்யறது பனி இருக்குது குளிர் தாங்கலை அப்படின்னு சொன்னால் அப்போ கூட அந்த சூரியனுடைய வெயில் உங்களுக்கு புனிதத்துவத்தை வழங்குகிறது தான் இந்த சும்மா தண்ணியை தொட்டு உடம்புல தொடச்சிக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சான் ஃப்ரெஞ்சு பார்த்துன்னு அது இட்டாலியன் பார்த்துன்னு வைக்கல ரோமன் பார்த்துன்னு வைக்கல அமெரிக்கன் பார்த்துன்னு வைக்கல இங்கிலீஷ் பார்த்துன்னு வைக்கல ஜப்பானீஸ் பாத்தன்னு வைக்கல ஏன்னா அவன்தான் இது ரொம்ப சேராமான் போடுற அங்கே வந்து சொல்கிறாங்க பெரும்பாலும் பிரான்ஸில் டாய்லெட்டில் தண்ணி இருக்காதுங்க இல்லை ரோல் பேப்பர் தான் நீங்கள் பாட்டுக்கு பேப்பரை சரஸ்வதி அம்சம்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒன்றும் பிரயோஜனப்படாது அது சரஸ்வதி மறக்க வேண்டியதான் அப்படின்றான் காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு குளிக்க முடியலை அந்த பழக்க வழக்கங்கள் அப்படி ஆயிப்போச்சு அனவசியமாக எதுக்கு குளிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்களாங்க விவேகானந்தர் போயிருந்தப்ப எனக்கு ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னு கேட்டா அமெரிக்காவில் ஏன் கோல்டு வாட்டர் குடிச்சா சளி பிடிச்சுக்குமியா எல்லாம் கொல்லுச்சு ஒரு முப்பது பேர் சிரிச்சு புது மித்தா இருக்குது கோல்டு வாட்டர் குடிச்சா சளி பிடிக்குன்னு சொன்னா ஏன் சளி பிடிக்குது அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க போறான் அந்த குளிரில இம்மா இம்மாம் பெரிய ஐஸ் கட்டிய போட்டு போட்டு குடிக்கிறான் இவர் எதிரிலயே அது என்னன்னு எனக்கு விலங்குகளில் எதிர்க்கிறார் என்ன வேற ஒண்ணுமில்லை இவன்தான் கோழியா உள்ள திணிக்கிறான் அவ்வளவு சூடு அந்த சூட்டுக்கு இது சரியா இவர் போய் வந்து நார்மலி இந்தியன் ஃபுட்டு சாப்பிடற மனுஷன் அதனால வந்து இவன் இந்த வெந்நீர் வாங்குறதுக்குள்ள ஒவ்வொரு இது ஒரு சமுதாயத்தினுடைய சில படக்க வழக்கங்கள் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் இப்ப வெளிநாடுகளில் போய் தங்கி வாழ்றதுன்னு ஒரு ஃபேஷன் ஆயி அந்த மாதிரி சிக்கல்ல உள்ளவர்களுக்கு இது சூரியனுடைய ஒளியானது அந்த சூரிய கிரணங்களே ஒரு குளியலை கொடுக்குறா அப்படின்னு அதுவே ஒரு புனிதத்துவத்தை கொடுக்கறது புனி தாத்து ஆனா ராத்திட்டுன்னு உணர்வுதுங்க அதாவது படுக்கையில படுத்து நம்ம வந்து ஆண் பண் புணர்ச்சின்னு வந்துட்டா தெய்வ வழிபாட்டுக்கு நிச்சயம் குளிச்சு தான் ஆகணும் நீங்கள் பிரான்ஸ்ல இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இல்லைன்னா அது பெரிய அபச்சாரம்னு வரும் அடுத்தது திவி பூவி திவினா வானத்திலே பூமினா பூமியிலே இப்ப நான் சொல்ற விஷயம் வானத்திலையும் நடக்குது பூமியிலையும் நடக்குதுங்கிற அதாவது மற்ற உலகங்களில் இருக்கிற ஒளிகளும் ஒளி கிரகங்களும் வழங்கி விடுகின்றன இருக்கிற அக்னியும் வழங்கி எல்லா உலகங்களிலும் சூரியனுடைய ஒளியானது வெளிச்சத்தை ஒழுங்க வைக்கிறது திவி என்றார் வானத்தில் அது வானத்தில்ங்கிற வார்த்தைக்கு நீங்க எத்தனை அர்த்தம் எடுத்துக்கலாம் சொர்க்கத்தில்னு வச்சுக்கலாம் இந்திரலோகத்தில்னு வச்சுக்கலாம் இல்ல வந்து அந்தரிஷம்னு சொல்றாங்க அந்த லோகத்தை வச்சுக்கலாம் இது பூமிக்கு மேல இருக்கிற எல்லா உலகங்களையும் பூமியினா பூமியிலே அண்ட் முஷ்ணன்னு மகாம்சி மகாம்சி அப்படின்னா மகத்தான ஒளி பெற்ற ஏஜென்ட்ஸ் மகத்தான ஒளி உள்ள அது நபர்களா இருக்கலாம் பொருள்களா இருக்கலாம் இருக்கலாம் மகத்தான ஒளி உள்ளதுக்கு உதாரணம் என்னன்னா அக்னி அக்னி வந்து ரொம்ப மகத்தான ஒளி உள்ளதுன்னு சொல்லுவாங்க காட்டுத்தீ பத்தி எரிஞ்சு தான் ராத்திரில எவ்வளவு பிரகாசமா தெரியும் அது மகாம்சிதான் இப்போ சிவபெருமானுடைய நற்றிகன் ஒளி அது மகாம்சிதான் பெருமாள் மார்பதுக்கிற கவுஸ்தவம் அது மகாம்சிதான் இப்படி மகத்தான ஒளி உள்ள பொருள்களை தமாம்சீவ தமாம்சீவன இருளை போலே தமாம்சினா இருட்டு இவனா போலே இருட்டை போலே முஷ்ணன்னு முஷ்ணனுனா மறைக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது ஒளியை கவர்கிறது திருடுகிறது அது இல்லை என்று ஆக்குகிறது அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா உலகத்திலேயே பகவானுடைய படைப்பிலே பத்து பேருக்கு தலைவன் நூறு பேருக்கு தலைவன் ஆயிரம் பேருக்கு தலைவன் லட்சம் பேருக்கு தலைவன் கோடி பேருக்கு தலைவன் நூறு கோடி பேருக்கு தலைவன் என்று ஒளி கொடுத்து வச்சிருக்கிறான் தலைவனாகணும்னா அவங்களுக்கு ஒளி வேணும் தைரியம் வேணும் பிரகாசம் வேணும் அதுல எல்லாத்த விட பெரிய தலைவனா இருக்கணும் ஆசைப்படுறான் அவன் என்னடா பண்ணணும் அப்படின்னா சூரியன் தாண்டா எல்லாத்துக்கும் மிஞ்சன ஒளி கொடுக்கிறவன் அவனை வணங்கினா நீ பெரிய சக்கரவர்த்தி ஆயிடலாம் தசரதன் அவன் சூரிய நாராயணனை நோக்கி மணிக்கணக்காக வழிபடுவான் ராமனுடைய வம்சத்தைச் சேர்ந்த எல்லா அரசர்களும் சூரிய நாராயணன் அப்படி வழிபடுவார்கள் அதனால அவங்க தேஜஸ் அரபு நாடுகள் வரைக்கும் அவங்க ஆதிக்கம் பரவி இருந்தது அவங்க பேரை சொன்னா கொலை அடுங்கி போவார்கள் ஐந்து கண்டங்களில் இருந்தவர்களும் சொல்லியிருக்கு மற்ற ஒளிங்கிறது எதை குறிக்கிறது மற்ற தலைவர்கள் மற்ற அறிஞர்கள் மற்ற மனிதர்கள் மற்ற தேவர்கள் இவங்க எல்லாருடைய தேஜஸ விட இவனுடைய தேஜஸ் அதிகமா இருக்கு அதனால நீ அந்த பக்தி உனக்கு இருக்குமானா நீ எல்லாரும் விட மேல போயிடலாம் டாப்புக்கு போயிடலாம் அப்படிங்கறதுதான் அவர் மறைமுகமா சொல்றேன் ஏன்னா சில பேரு ஒரு கேள்வி கேட்பான் ஏயா சந்திரனை விட சூரியன் வெளிச்சமானதுங்கிறத இந்த கவிஞர் சொல்லிதான் நமக்கு தெரியுமா நான் சின்ன வயசுல எங்க பாட்டி சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் சில வீடுகளை சொல்லுவாங்க யாரும் சொல்லாம நானே தெரிஞ்சுக்கிட்டேன் சூரியனுடைய வெயிலுக்கு முன்னால சந்திரனுடைய ஒளி நிற்குமா இதை போய் ஒரு கவிஞர் சம்ஸ்கிருதத்துல பாடி இருக்கிறாரு அதை நாங்க படிக்கணும் நீங்க சொல்லணும் நாங்கள் ஏற்கனமா அப்படின்னு நீங்க அர்த்தம் பார்க்கப்படாது இதனுடைய உள்ளொடுங்கிய பொருள் என்ன அப்படின்னா ஒளி என்பது தேஜஸ் பிறரை கீழ்ப்படுத்தி மேலாண்மையாக முன்னுக்கு வர்றது அதான் தேஜஸ் அந்த தேஜஸ் சூரியன்கிட்ட இருக்கிற அளவு வேற யார்கிட்டையும் இல்லை அதனால சூரிய வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் மேன்மைக்கு வந்துடுவீர்கள் இந்த உலகத்தில் பிரமிடுகளை கட்டினான எஜிப்சியன்ஸு இந்த சுமேரியன் சிவிலைசேஷன் அசிரியன் சிவிலைசேஷன் எல்லாம் சூரிய வழிபாடு ரொம்ப பண்ணினாங்க அவங்கள சூரியனுக்கு ரானு பேர் வச்சிருந்தாங்க ஆர் ரா அப்படின்னா சூரியன் அர்த்தம் சூரிய வழிபாடு தான் அவங்க ரொம்ப அந்த பெருமிடுகள்ல பாத்தீங்கன்னா உள்ள எழுதப்பட்டிருக்கிற சிற்பங்கள்ல சூரியன் படம் தான் அதிகமா இருக்கு அந்த இந்த ராஜா நமிசீஸ் சொல்றாங்க அந்த மாதிரி ராஜாக்கள்னா பெரோவாஸ் அவங்கெல்லாம் வந்து சூரியனை வழிபட்டதாக தான் சிற்பங்கள் அங்கே காணப்படுகிறது அதனாலதான் அவங்க அவ்வளவு பெரிய தியாதியோடு செல்வத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரியும் சூரிய வழிபாடு ஒரு காலத்துல உலகெங்கும் பரவி இருந்தது பின்னால வந்து காலத்தின் ஓட்டத்திலே கலியுகத்தின் மாற்றத்திலே எல்லாம் ஒண்ணு போச்சு அதனால அந்த சூரிய வழிபாட்டை சூரிய நாராயண பக்தி விட்டுவிட ஆதிரிகள்ங்கிறார் படிக்கிற பாரு கிராத்த தனூர்ந்து முரரிபோ கௌஸ்துபோ நோதஸ்தி வேவீர் உதய தன்மண்டலம் வோ மாத்தேயம் புனிதாத் மகாம் சி நாளைக்கு இங்க சுதர்சன சதகம் உண்டு எல்லா சொற்கொழிகளும் எப்பொழுதும் போல நடைபெறும் இன்றைய உபயதாரர்களான வைஷாலபதி திருமதி கே லட்சுமிபயா மேரவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமணித்த கோவில் அவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமந்த